அவர்கள் செய்வது உங்கள் பொருட்களில் எதையும் அல்லாஹ் அவன் கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் மேலும் யார் அல்லாஹுக்காக பணிவை மேற்கொள்கிறாரோ அவரின் அந்தஸ்தை அல்லாஹும் உயர்த்துவான் என்று நபிசலாஹி அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து எட்டு எட்டு